அப்போது நபி அலிசல்ல கழுதையின் முகத்தில் அடையாளமிடுபவனை அல்லாஹ் சபிக்கிறான் என்று கூறினார்கள் இரண்டு ஒன்று ஒன்று ஏழு முகத்தில் அடிப்பதற்கும் முகத்தில் சூடு போடுவதற்கும் நபி சொல்லு அலிசல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் என்று முஸ்லீமின் மற்றொரு அறிவிப்பில் உள்ளது